நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அனு கீர்த்தனா பழி வாங்கினால் எதிர்க்கு நிகராவோம் அலட்சியம் செய்தால் எதிரியை விட உயர்ந்தவர்களாகவும் ஆம் பழி வாங்கினால் எதிர்க்கு நிகராகும் செய்தால் எதிரியை விட உயர்ந்தவர்களாவும் என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்